கணம் அதுக்கமேதான் அது சந்தேகமே இல்லை குறியல் குறி ஆனா இந்த பிரம்மசுரே அடையாளம் இல்லாத அடையாளம் இருக்கு இருக்கு அது மட்டுமூசனை சூட்சமாக அறியக்கூடிய தண்ணீர் இருக்கு இன்னும் தெரிய இலக்கணம் அது என்ன இருக்கு ஞான இலக்கணம் தான் இருக்கு அது ஞான வடிவம் மே வடிவமாக இருக்கிறதுனால அது விளக்கம் பெருந்தியதாகும் சகல உலகத்தின் அங்குரமும் அது அது எப்படி இருக்கு எல்லா உலகிற்கும் அங்குரம் வேர் பீஜமாக ஆதாரமாக அச்சலமாக இருக்கிறது அவ்வக்கரம் அப்படிப்பட்ட அச்சலம் நிலையானது அது பரமபதம் அது மேலான வதம் முத்தி பதம் மற்ற வதங்களெல்லாம் பதமுத்திகள் பைமாசை உண்டு பரஞ்சொடர் அது மட்டுமா அது மேலுக்கு மேலாக விளக்கம் அடையாது இந்த ஜட சுடர் அல்ல சன சுடர் அறிவடிமா இருக்கிறது அறிவே விளக்கம் சுபாசித்தம் இஜல் பதுக்கு அப்படிப்பட்டது பிரம்மம் வெறும் பொருளுக்கெல்லாம் பெரிதாக இருப்பது அது நிற்குணம் சுவத்ர தமசேன்னு சொல்லக்கூடிய மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்டது பறவெளியில் நிச்சயம் பெற நிகழும் இப்படி விசாரணை செய்தனால பறவெளி சிதாகாசம் அறிவடி மாறிக்கின்ற லட்சியம் திதி திதி பெற்று விளங்கி கொண்டே இருக்கிறது நிலையாக இருக்கிறது அது எப்போதும் ஒரே மாதிரி இருக்கு எந்த மாறுதலும் கிடையாது அந்த மாறுவதற்ற ஒரு வருஷ இடத்துல அனந்தங்கோடி மாறுவதற்கூடிய ஒரு மாறி சம்மந்தப்பட்டு போச்சு சம்மந்தப்படாத பிரச்சனையே இல்லை அது எப்படி சம்மந்தப்பட்டது ஏன் சம்மந்தப்பட்டது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பிடிபடலை அலிவசனமாக போச்சு என்ன யோசனை பண்ணாக்க இது பொய்யே நிச்சயமாக பொய்யை நிச்சயப்படுறதுனால எந்தவிதமான பிரச்சனையும் உண்டாகிறதில்லை ஏன்னென்றால் பொய்ப்பொருள் தான் வேர் பொருள் அல்ல அத்தகைய பொய்ப்பொருளை பொய்பொருளு கருதுனாக்க ஞானம் வந்துடுச்சு மெய்ப்பொருள்னு கருதுனா ஒம்புறது ஆகவே இந்த பொய்யை பொய்யென்றே பார்க்கணும் மெய்ய மெய்யன்னே பார்க்கணும் இதே சத்துவ ஞானம் இது இந்த பாடுபாட வேண்டாம் இருக்குது மாறுதல் இத விபர்தாவனை விபரீத பாவனை எவ்வளவுக்களவு இருக்கோ அவ்வளவுதான் துக்கம் நிச்சயமாக உண்டு உள்ள பாவனை எப்போ எது வரைக்கும் இருக்கோ அது சுகம் உண்டு இதுதான் வேதல முடிவா சொல்றது ஒரு வரம்பொருள் ஒரு படித்திரமா இருக்க அதை நீ எப்படி வந்து ஒன்றும் புரியலையே புரியல என்று சொன்னதுனால ஒன்பட்சாலும் இருக்கப்படவில்லையே நிச்சயம் பண்ணதுனால அது ஒரு வஸ்தவல்ல முடிவு பண்ணிடணும் வஸ்துவல்லாத அந்த பொருளை வஸ்துவாக நினைச்சிக்கிட்டு இருந்தன தப்பு என்று சொல்லி அதை அனிவசனியம் மித்தைய நிச்சயம் பண்ணமுன்னா அதனால் எந்தவிதமான தீங்கும் இல்லை ஆனால் நிச்சயம் பண்ணுறது என்ன சின்ன விஷயமா இருக்கான்னா அது அந்த சுத்த உடையவர்களுக்கு பெரிய விஷயம்தான் உண்டு பேர் சொன்னார் மனசுடைய மனத்தோருக்கு அறிய முடியாது அது இல்லாதவங்களுக்கு அறியலான்னு சொன்னார் அந்த மாசு போக்குறது இவ்வளோ காலம் பிடிக்குது வேறு அது சுத்த வசதி ஒன்றும் செய்ய முடியாது அது உள்ளது தான் வேட்டி அழுக்கு நிறைய ஒட்டிக்கிச்சு வெள்ளையாகணும் அழுக்கு போகணா போல் வெள்ள தானாக வெளிப்படுறோம் வெள்ளை சாய் ஒன்று போகலன்னு தேவையே இல்லை வேட்டிக்கு அழுக்கு போகிறது தான் துவைச்சா போயில்ல சா சுவா போட்டாலும் போக மாட்டேங்குது வண்ணாண்டு போல வெள்ளாலும் போக மாட்டேங்குது அவ்வளோ அழுக்கு இருக்குது இப்போ என்ன பண்ணுறது இன்னும் அழஞ்சு முறையாக போட்டு தான் ஆகணும் அது வெள்ளை ஆகுது அப்புறம் பார்த்தோம் இன்னும் வெள்ளை வெள்ளையேன்னு அது அந்த வெள்ளை சுபாசித்தமாகவே இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் வெள்ளை சாயம் போடல அதுபோல் எங்கேயும் இந்த அழுக்கானதை போக்கிறது தான் வேலைய சச்சிசார்ந்த வடிவத்தை உண்டாக்குறதோ அதனால் தொடர்பு கிடையாது தொடர்புள்ளதான் வேணும் இருக்கணும் நாம் தான் இருக்கும் ஐஷான ஆசிரியர் ஆபாசம் மூன்று ஒன்று தான் கண்ணாடியில் முன்னு முன்னிருந்து பார்க்குறோம் அவளுடைய முகத்தை முகம் வேறு நாம் வேறு இல்லை ரெண்டு ஒன்று தான் பண்ணாடி இருக்குது அதுதான் வேறு அப்புறம் என்ன செய்யணும் கண்ணாடி சுத்தமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அது கோலம் மூலா இருக்கிறதுனால தான் நமக்கு நமமுகமா வேற ஆள்முகமான தெரியுது சந்தேகம் வந்துடுச்சு அப்படி போல இங்கேயும் ஐட்டணாசிரி ஆபாசம் சொல்லக்கூடிய மூன்று சேர்ந்த ஜீவன் இந்த ஜீவனுக்கு அந்த கண அத்தையும் அந்த கணத்தில் பார்க்கும்போது குளரா தெரியுது நான் ஜீவன் நான் பந்தப்பட்டவன் நான் சம்சாரி என்ன தெரியுது ஆனால் இவனுடைய அதிஷ்டானமும் சம்சாரம் இல்லை நிற்குணம் நிசம்பந்தன் எப்படிப்பட்ட நிறைய இருக்கு ரெண்டு உணர்வு அந்த உணர்வு தான் பெருணும் ஆசைப்படுறான் இந்த மறைபுறம் காரணமாக அது கிடைக்கிறது இல்லை இந்த உணர்வு கிடைக்குது இதில அந்த சோன் கிடைக்குமான்னு பார்க்குறான் கிடைக்க மாட்டேங்குது தூக்கப்படுறான் இதான் விசாரணையினால் மாற்றிக்கணும்னு சொல்கிறார் ஆகவே இதான் விசார மார்க்கம் இத்தகைய விசார மார்க்கம்தான் செய்யும்போது பரவளியில் லட்சியம் பெற நிகழும் அந்த பரமாராசம் என்று சொல்லக்கூடிய திடுபெற உண்டாகும் அப்படிப்பட்ட இவைகளுக்கு கிடைக்கும் மற்றவர்கள் கிடைக்காது சொன்னார் ஒப்பரும் பரா தத்துவம் படிய புத்தி ஈர்க்கி தங்கள் மெய் தப்பரும் தவறு சித்தம் தற்பீர் அற்றது அப்பறம் பரமத்தேனுக்கு அத்தை லிங்கம் எனப்படும் இரண்டாவது பாட்டு சுருதி கலை கப்பு அரும்பலி புத்தியில் கற்பிதங்கள் கழற்றி சுருதி வேதம் வேதம் இருக்கு இது கப்பு வரும்படி அந்த மறைப்பு நீங்கும்படி புத்தியில உண்டாகும்படி செய்கிறது கற்பிதங்கள் கலற்றி செஞ்ச பிறகு கற்பித ஞானம் இருக்கே பிரபஞ்சம் சத்தியம் அதில் சுகமுண்டு என்று ஞானம் இருக்கே இந்த ஞானத்தை நீக்குது கலற்றி நீக்கி ஒப்பரும் பரவ தத்துவத்து ஒப்பிடும் அது சுருதியானது சமானமில்லாத மேலான வசுவாய்மே சேர்ப்பிக்கும் அப்படி செய்யும்போது உண்மையான தப்பு அரும் குற்றங்கள் இல்லாத அந்த கணக்கு உடைய சித்தம் இருக்கு மேய் தற்பந்தனில் மேல சொல்லப்பட்ட அந்த உண்மையான பர்மத்திடத்திலே அற்றது எங்கு அது உலகத்தின் கண்ணி ஐக்கியமாம் அற்றதுன்னு ஐக்கியமாயிருக்கு பிரம்மத்தோடு ஐக்கியமாக முடியும் அப்பறம் பிரம்மத்தினுக்கு அத்தை லிங்கம் எனப்படும் அதுதான் லிங்கம் சொன்னதில்லை குறியல் குறி அடையாளம் இல்லாத அடையாளம் ஒன்று இருக்கின்றார் அதே வளர்க்குறது அந்த பாட்டில் அதுதான் அடையாளம் அந்த பரம்பரத்தில் ஐக்கியத்தை சேர்ப்பிக்கக்கூடிய சுருதிக்கலை தான் அது சேர்ப்பிக்கும் அதை தவிர வேறு வழி கிடையாது இந்த அடையாளம் தவிர வேறு பிரம்மத்திற்கு சொல்ல முடியாது அடையாளம் இல்லாத அடையாளம் தோளமாக எந்த அடையாளம் கிடையாது அவரவர்கள் விசாரித்து எரிந்து கொள்ள பொருள் அது அதுதான் அதில் ஐக்கியமாக வேண்டியதுதான் ஆகவே இந்த வேதமானது வழி பண்ணது வேதம் செய்யப்பட்டதுதான் முன்னால் சொல்லியிருக்கார் பனமதியை நான் சீட்டு பண்ணேன் உலகம் சீட்டிப்பதற்காக அப்போதே வேட்டையும் சீட்டு பண்ணேன்னார் உலகம் சீட்டு பண்ணாக்க அப்புறம் தலைமாடாத மக்கள் வழியும் சொல்லணும் இல்லை ஒரு ஊருக்கு போறதுக்காக ரூபா கொடுத்தான்னு அப்புறம் நம்முடைய பசங்களுக்கு ரூபா கொடுத்தா போதுமா வழி சொல்லி கொடுக்கணுமா இல்லையா எப்படியோ போங்கடான்னு சொல்றதா வழி சொன்னாதானு போவாங்க சொல்லியே இளவாடுவாங்க சொல்லாட்டிலுது அதுபோல் ஊருக்கு அனுப்புகிற பிள்ளைகளை வழியும் கொடுக்கணும் எழுதியும் கொடுக்கணும் விவரமும் சொல்லணும் இந்த ஊருக்கு இந்த எப்படி போகணும் அப்படி போகணும் அப்படின்னு சொல்லி இப்பெல்லாம் சும்மா இல்லைப்பா நான் போயிட்டு வந்திருக்கேன் எனக்கு தெரியும் நீங்களும் அப்படி விசாரிச்சுட்டு போங்கோ அவன் சொன்னாதான் அவன் போயிட்டு திரும்ப வருவான் எனக்கு வர மாட்டான் அப்படியே போயிடுவான் தட்பாடி கிடைப்பான் அப்படி போல் ஈஸ்வரன் கருணையினால சிட்டி செஞ்ச பிரம்மதேவனை சீட்டி பண்ணி நீ உலகத்தை சீட்டி பண்ண உத்தரவு அதே நேரத்தில் உலகத்தையும் கடை தேவைவதற்காக வேகத்தையும் உண்டாக்குனாலும் பாட்டில் வந்திருக்கு எவ்வளவு கருணை பாருங்க அதான் வேதம் ஈஸ்வரன் செய்யப்பட்ட சொல்ற மற்றவன் செஞ்ச சரியா இருக்குமா ஒரு சரியா இருக்க அவருதான் தெரியும் அப்படி இருக்கிறதுனால தான் இந்த முன்னாள் ஈடுகள் உணவு மத்தியத்தில் மதுரை அத்தியாயத்தில் அவரவர்கள் இஷ்டத்திற்கு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்க ஈஸ்வர என்னுடைய சங்கல்பத்தை கண்டுபிடித்தவரை சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்புறம்தான் கேட்க வர்றது எங்கள் பட்சம் எப்படி எங்கள் பட்சம் இப்படி இருக்குன்னு உங்கள் பச்சைகளெல்லாம் ஓரளவுக்கு பொருந்தும் அது முழுமையாக தான்னு சொல்லி கருணையினாலே சொல்ல ஆரம்பித்தாருந்தான் இந்த கதைய ஆரம்பம் அதனால ஈஸ்வரன் இந்த ஜீவர்களுக்கு கருணையினாலே சூரியனுக்களை வேதத்தை உண்டாக்குனார் உண்டாக்குனதுனால தான் வழி தெரியுது நமக்கு ஆமாம் வழி தெரியுதுன்னு சொல்கிறீங்களே இன்னும் ஊர் போய் சேரலன்னா என்ன பண்ணி நின்று போகிறேங்க அது கால் சேத்திரத்தில் நடந்து போனோம்னா அப்போ போகிறது அந்த காலம் நடந்து போனால் வண்டியில் மாற்றிக்கிட்டு போவாங்களாம் ஆறு மாதம் ஒரு மாதம் கூட ஆகும் இடத்துல சேர்த்து போனாலும் அப்படி போல நீண்ட தோறும் வாகன வசதியா இருக்க விமானத்தில் நேரம் போறதுக்கும் அப்படி கூட போகலாம் வசதி பணவை சொல்லுவாங்க அதே போல எங்கேயும் அந்தகம் சுத்த உடையவங்க முன் ஜென்மங்களில் யோகபிருஷனாக இருக்க பிறந்தவங்க சீக்கிரமும் நிறைய தான் இல்லைன்னா நால்படதான் பயணம் இது எதனால் நீண்ட சொன்னா நீண்ட தூரம் வந்துட்டோம் தவறி போச்சு மாசில முறையில் வழித்திரியா சுற்றிட்டே இருப்பாங்க காலையில் போனாங்க மத்தியான வருவாங்க அந்த காலத்துல பார்த்துருக்கு வழி திரி போறது அப்படி போல வழி தேறிய மக்கள் தான் இப்போ கோடிக்கணும் சரியான வழி போற கூட்டம்னா கொஞ்சம் தான் அந்த கொஞ்சம் கூட்டத்தில் கூட சில பேர் தான் தேருவாங்கன்னு முன்பாடில் சொன்னார் ஆகவே இந்த வழி சூக்சமான வழி சாதாரணமாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வழி இல்லை வெளியூர்களுக்கு போகும்போது பஸ் கார்ட்டு ஓட்டுறாங்கல்ல தவடி போயிடறாங்கல்ல பத்து மைல் கூட நம்ம ஒரு முறை போயிடும்போது வந்துட்டார் டிரைவர் நம்ம டிரைவர் பத்து ஒரே ஆள் கேட்டால் ஆட போய் இது மட்டாது போற இது வந்து குமாரவழிக்கு போகிட்டாங்க அப்புறம் பத்து மைல் திரும்பி போய் விட ஏ இதுல கேட்கறது இல்லை கௌர குறை நினைக்கிறாங்க தனக்கு தெரியல கௌரவ கொடுத்த கௌரவம் பாக்கிறாங்க நஷ்டம் யாருக்கு பெட்ரோல் செலவு காலம் செலவு எத்தனை இருக்கு அப்படி போல தெரியாத ஊருக்கு போற போகும்போது நம்ம தெரிஞ்சிருந்தா கூட ஒரு நம்பிக்கை உள்ளவர்கள்ட்ட கேட்கணும் தெரு கேட்க போட திரும்ப அமத்துவாங்க இருப்பாங்க அதனால எங்க கேட்கணும் கடைகளில் கேட்கலாம் சாமானும் வாங்கிட்டோம்னா இங்கே கடைன்னு சொன்னால் ஒன்றுமே சொல்லுவோம் சாமான வாங்குறாங்கல்ல கொஞ்சம் அபிமான ஒன்றுக்கா உனக்கு வாங்கிட்டோம்னா சொன்னான்னுப்ப திருப்பி சொல்லுவாங்க இப்போ டீ கேடை டீ குடிச்சிட்டு என்னை கேட்டால் நல்லா சொல்லுவான் ரொம்ப நல்லா சொல்லுவான் அப்படி நம்பிக்கையானா அவன் நம்பிக்கை ஆயிடும் ஏன்னா அவன் வந்து பாருங்க ஆமாம் தடமாடி போயிருக்காங்க இவர்கள் திருத்தம் பண்றதுக்காக தான் நான் வேகத்தை உண்டாக்கு இருக்கேன் அது முதல் குரு பிரம்ம தேவன் தான் ஒரு பட்சம் அதன் பிறகு சந்தேகம் தட்சினாமூர்த்தி அப்புறம் முதல் குரு ஆகவே அது வேதாண்னே போயர் அவர்கள் கொண்டு பிரம்மதேவனுக்கு அவர் தான் ஞானிகளில் பெரிய ஞானி தத்வஞானி அவர் தான் அவர் மூலமாகத்தான் அவர் மேலாம் தெரிஞ்சுக்கணும் என்று சொல்லப்படுது அது இருக்கிறதுனால தான் இந்த மெய் தப்பரும் தவறுதான் தப்பரும் தவறுங்க தவறு இல்லாத தவறு செய்யக்கூடிய சிட்டம் அதுதான் மெய் பரம் தென்னில் அற்றது ஐக்கியமாகும் அப்போ தான் அப்பறம் பிரமத்தினுக்கு அத்தை லிங்கம் எனப்படும் அதுதான் குறியில் குறி இது அடையாளம் என்று சொல்ல அறிவு நெல் பெரிதெல்லாம் அறிவ நெல் அறிவாகும் பரவரி இதிலல்லால் பிரிவி நெல்களின் பிறவியாதம் பரவறுதனாலே மறவியாதுமாயா மயலாத சொல்ற அறிவியல் பிரிதி எல்லாம் பிரம்மசுரூபத்தில் மாய மாயா காரியம் எல்லாம் நான் வேறொன்று ஆரம்பத்தில் சொல்றோம் இப்ப வேளான்னு நினைக்கிற பிரிதி இல்லைன்னு நினைக்கணும் அது என்ன யாரும் வேறுங்க நீங்க வேறா பிரிதி இல்லைன்னு சொன்னால் ஆரம்பத்தில் பிரிச்சிடணும் அதன் பிறகு பிரித்த பதார்த்தமான மிச்சம் நிச்சயப்பட்டதுனால அந்த பதார்த்தம் ஆகிட்டாங்க இல்லை ஆனால் பிரமந்தான் அது பாம்பு பாம்பு என்பது பழுது கண்ணிமா கிடையவே கிடையாது விளக்கு பார்த்தாச்சு பாம்பு போயிடுச்சு அப்புறம் விளக்கு நிறுத்தினா பாம்பு தோற்றுது ஆனால் தோற்றட்டுமே வர பழுது தான் இருக்கேன் ஒழிய பாம்பு என்ன சும்மா தோற்றம் தான் அதனால் பழுதியாகவே நான் கொள்ளுவோம் என்று தான் நிச்சயிக்கணும் ஒழிய பாம்புன்னு அவசியமாக இருக்குது அது வெளிச்சம் போட்டால் ஓடி போகுது விளக்கில் வந்து சேர்ந்துக்குது என்ன பண்ணுறது பயமாக இருக்கேன்னு சொன்னாக்கா உண்மையை இன்னும் அறியலான்னு அர்த்தம் அதே போல் காணல் காணல் ஜலமாக தோற்றுறது விசாரம் பண்ணிட்டோம் ஜலம் அப்புறம் காலையில் நிச்சயம் பண்ணால் கூட கால தோற்று இவர் என்ன பண்ணுறது அது காணல்தான் நிச்சயம் பண்ணும் ஜலம் இருந்தாலும் கூட காலுக்கு அந்நியமாக ஜலம் தோற்றவில்லை ஆனால் வாசமாக ஜலம் இல்லை நினைக்கணும் அப்படி போல பிரம்மத்தினத்தில் பிரபஞ்சத்தை விசாரித்து பொய்ய நிச்சயம் பண்ண பிறகு தோற்றம் இருக்கிறது சோபாதிபரான தோட்டம் உண்டு தோற்றும் காரணத்தினால எப்படி காணலே நீர் என்று பார்த்தாலும் கூட சூரிய அத்தமனாக இருக்கும் அது தோற்றம் இருக்கு அப்புறம் தோற்றம் அப்படி போல் இங்கே ஜோன்மத்தின் நிலையில் தோற்றம் தோட்டினாலும் கூட அந்த பதார்த்தம் பொய்ய நிச்சயப்படுங்கிறது நிச்சயத்த பதார்த்தம் தோட்டான தோட்டாவட்டேன் இப்போ இதுவே தோற்றம் விஜயம் தேர்வு தோற்றம் அப்படி தோற்றாரு தோட்டட்டுமே எவ்வாறு நடக்கட்டும் ஆனால் பிரம்மத்துக்கு அன்னியமாக இருக்கான்னா அன்னியமாக கிடையாது ஏன்னு சொன்னால் பொய்ப்பொருள் மெய்ப்பொருளுக்கு ஆதாரமா இருக்கும் இல்லையா ஆதாரம் இருக்கவே முடியாது அதுக்கு இருப்புத்தன்மை கிடையாது வெறும் தோட்டத்தன்மை இந்த நிச்சயம் ஞான நிச்சயம் அப்படி இல்லையோன்னு சொன்னாக்க அவன் ஞானம் வந்தவன் அல்லன் அறிவினில் எல்லாம் அறிவை பிரம்மத்திற்கு அன்னிமாறுகள் அனைத்தும் அறிவு எனல் பிரம்மே என்று சொல்லுதல் அறிவாகும் அதான் ஞானம் பெற அறிவு இது அல்லால் இப்படி பெறுவதற்கு அறிவு இதெல்லாம் சாமானியம் வந்துடாது இது அல்லால் இப்படி அல்லாமல் பிரிவினில் வெளி நான் அந்நியமாக வெளிப்பட மாட்டேன் ஏன்னென்று சொன்ன அழுத்தான சைதன்யம் இருக்கும்போது மாயை சம்பந்தம் ஏற்பட்டால் தான் நாமருக்கும் இல்லையா மழை சம்பந்தம் இல்லையா நாமரும் கிடையாது நாமரூபம் தோற்று தோற்றுவதன் காரணமாகத்தான் நான் உங்களிடையே பேசுகிறேன் இல்லைன்னு சொன்னால் பிரம்மா தான் இருப்பேன் அந்த சத்துவன மாயையில் பிரதிமதி இருக்கிறேன் அப்போ வெளிப்படுகிறேன் அப்போ வெளிப்பட்டாலும் கூட பிரம்மத்துக்கு அனிமான் இல்லை பிரம்ம சுவரமாக தான் இருக்கிறேன் என் நிச்சயமாக கொண்டு அதே போல நீங்களும் நிச்சயம் செய்ய வேண்டியது அதனால் பிரிவின வெளிநிலை பிரம்மத்துக்கு அனிமாவில் பிரம்மத்தின் நிலத்தில் ஆதாரமாக கொண்டிருக்கிற மாயைக்கு அணிமாக நான் வெளி வரமாட்டேன் அரு ஞானம் பெற அறிவுசார சாதனம் பந்துத்துக் கொடுக்கூடிய இதை நாசம் செய்யறதுக்கு அது ஞானம் இருக்கு அது சாமானிய மக்களாலே பெற அறிவு தான் அதனாலே மறவியது உரு மாயா மயல் நமக்கெல்லாம் மறைவு கொடுத்து இருக்கின்ற மாயினுடைய மயக்கமானது அளவு இலை எல்லாம் அனைத்தும் இதுக்கு அன்னிமோ ஒண்ணுமில்லை மயக்கம் தான் விடுது அதனால இந்த மயக்கத்திலிருந்து விடுபடணும்னு சொன்னா விசாரம் பண்ணித்தான் ஞானம் அடையணும் ஞானம் பிரபஞ்சம் தோல்றதுன்னு சொன்ன அது ரெண்டும் அதேதம் என்ற பாணினாலே அது பிரம்மத்துக்கு அண்ணிமில்லை என்று நிச்சயம் செய்யும்போதுதான் ஞானம் உண்டாகுது ஆகவே இது அத்வைதம் ஞானம்னு பேர் ஏகம் ஏவ அத்வைதம் ஒன்று ஒன்றுன்னு சொன்னாக்கா அப்போது தோட்டம் இருக்கு அது இல்லை ஒன்றே தான் ஒரே வசுறிங்க அப்புறம் நாம் பண்ணால் ரெண்டும் இல்லை அது ஒரு வஸ்தூ இல்லை பொதுப்பொருள் பொதுப்பொருள் விருப்பத்தன்மை கிடையாது வரும் தோட்டம் தான் அதனால ரெண்டும் ரெண்டு பொருள் அல்ல ஒரு பொருள் தான் அப்போது அதுதான் ஏகம் ஏவோ அத்வைதம் ஏகமேவோ அத்வைதம் வைத்தகிய நிச்சயம்தான் ஞானம்னு போயிரு எந்த அளவுக்கு ஜடம் இருக்கோ ஜட ஞானம்னு போயிரு இல்லைன்னா பரவஜானந்தான் பரவஜானத்தினால் ஒன்றும் பந்தம் போகாது பரவஜான பயன் என்ன அபரோஜானத்துக்கு சாதனம் அது அவ்வளோதான் பயன் அவரோம் தான் அதுக்கு மேலே கிடையாது என்பது கருத்து அதனால மறவியது ஒரு மாயா மயல் அளது இலை எல்லாம் அதுதான் ஆக மயக்கம் தவிர வேறு கிடையாது உலகத்தில் சாகலமும் மயக்கம் தான் என்ன மயக்கம் மற்ற நினைக்காது தான் அதுதான் மயக்கம் வேற இதே மயக்கம் இந்த மயக்கம் ஒன்லையாக இருக்கு அதான் சுருக்கி இருக்கேன் மண்ணு பொண்ணு மூன்று சுருக்கிட்டேன் இந்த மூணுலையும் மயக்கம் இருக்கு அவதி பேர் எந்த மயக்கம் இருக்கு சில பேருக்கு சில பேருக்கு ஏஸ்வர் காதிவருக்கு இருக்குது சில பேருக்கு ஏ இருக்கு ஏதிலும் இருக்கு ஞானிகளுக்கு ஏதிலும் இல்லை இல்லை மயக்கம் அந்த நிலை மக்களிடத்துல படிப்படியாக இருக்குன்னு அர்த்தம் நின்மலமாக நிரஞ்சனமாயி இன்மையதாயிகாரம் இதா மே தொல்மையாதாகிய சூக்கம ஞானம் என்மல மெல் ஒரு வெண்பர் அறிந்தோர் நாளாக பாட்டு நின்மலமாகி மலமில்லாதாய் நிரஞ்சனம் ஆய் அஞ்சனம் மயக்கம்மன் அதாவது மறைப்பு இல்லாதாய் இருட்டில்லாதாய் வேறு எண்ணையதாய் பிரம்மத்தைச் சேர வேறு அந்நிய வசதி இல்லாததாய் அவிகாரம் இதாம் விகாரம் இல்லை பரிணாமம் இல்லை பிரம்ம எப்போது ஒரே மாதிரி இருக்கு இத்தொன்மையதாகிய சூக்கமே ஞானம் அதுதான் சூக்கம சூசணி என்ன முன்பாட்டில் இந்த சூக்கமே இருக்கலாம் அது புத்திசாலிகள் தான் லௌகிகத்திலே புத்திசாலிகள் ஆன்மீகத்தில் இல்லை தொன்மையதாகிய சூக்கமை ஞானம் அநாதியாக இருக்கின்ற அதிக உண்மையான விளக்கம் இதுதான் என் மலம் இல் உருவு என்பார் என்னிடத்தில் குற்றம் இல்லாத வழி வருவான் சொல்வார்கள் யாரை அறிந்தோர் ஞானிகள் ஞானிகள் இத்தகைய வசுவை குற்றமில்லாத வசு என்றும் அது மிக மிக சூட்சம் என்றும் நுண்மையானதென்றும் இப்படி சொல்கிறாரிய சாமானிய மக்களுக்கு வழங்கும்னு சொல்வதில்லை ஆகவே இத்தகைய வஸ்து சூக்கமத்திலும் சுக்கம் அர்த்தம் யோதினியில் உளமென்பால் ஒரு வழியை உறவைத்தேகவனே நிலை கண்டார் அவரநாதியல் கண்டார் பாக மாதரும் பல ஊவமும் நானே ஆகவும் இணை என்பால் அறிஞரும் அயல் என்றால் ஐந்தாவது பாட்டி யோகினில் உளம் என்பால் ஒருபடி உறவைத்தே யோகிகள் உச்சாரபுருஷர்கள் அவர்கள் உள்ளத்திலே என்னை பொருந்து மாறி யோகினில் உளம் என்பால் ஒருபடித்து ஒரே விதமாக யாகத்தோடு பதி வைக்கிறார்கள் அப்படி பதிவைக்கிறதுனால ஏக எணில் நிலை கண்டார் ஏகமாக வியாகமாக இருக்கின்ற எண்ணிலையை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் அவர் எனது இயல்பு கண்டார் அவர்களது இயல்பு என்ன சசிதானன் நித்திய போரணத்தை கண்டார்கள் பாகமது அரும் ஒன்றும் இது பிரிவினையோடு கூடியிருக்க மாய மாயாக இருக்கின்றனவே அவை அனைத்தும் பல உருவமும் நானே அப்படிப்பட்ட உருவங்கள் எல்லாம் காலம்பரமாகிய நானாக தான் இருக்கிறேன் வஸ்து ஐட்டாண்டி செய்வது ஒரே மாதிரி இருக்கு மயோடு சம்பந்தப்பட்டதுனால் நானாக இருக்கிறேன் அதை தத்வ தரிசனம் தியம்பேன் உண்மையை நான் உங்களுக்கு வெளிப்படாமல் சொல்கிறேன் என்ற அர்த்தம் பகமது அரும் ஒன்றும் பல உருவம் உருவமும் நானே ஆகவும் என்னை அன்பால் அவர் இருக்கிற காரணத்தினாலே என்னை அன்பால் பக்தி சிரத்தியோடு அறிஞரும் அப்படி அறிஞராக இருந்தார் அவர்கள்லாம் அய்வன்றால் எனக்கு அன்னியும் அவர்கள் நான் பிரம்மசுவரமாக இருக்கும்போது ஐட்டானத்தினாலே எங்கும் இழந்திருக்கிறேன் எந்த குற்றம் இல்லை ஆனால் மாயோடு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அருள் செய்கிறேன் அருள் செய்யும்போது எனக்கு அந்நியம் வாய்ந்த பிரபஞ்சம் கிடையாது ஆகவே இதை யோகிகள் அவ்வு கண்டு தெரிந்து கொண்டார்கள் அதனால் அவர்கள் அறிஞர் அவர்களுக்கு மயல் அன்று மனதிலே இத்தகைய ஒரு திடான வறுமையானால் போன திருப்பி அடைந்தவர்களாய் நம்ம விடுபடுகிறார்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் விடுபடுவார்கள் என்பது ஒரு பிரமானந்தும் அது பெரு தாமும் வேறு வருகின்றார் அவர் விழி மறைகின்றார் கூட வழிகாரம் கூடிய விரைதாமாய் ஊராக உணர்கின்றார் உண்மையை உணர்கின்றார் சீர்கதையில் பத்தாவது தத்துவ தரிசன அத்தியாயம் ஆறாவது பாட்டு தத்துவத்தை தரிசனம்னா காட்டக்கூடிய அத்தியாயம் ஆ தத்துவத்தை காட்டுறார் பல முறைகளிலே அறிமுகப்படுத்துகிறார் அதில் ஏதோ ஒரு விதம் பேரூரு பிரமானந்தமும் அது பேரு தாமம் வேறுவரை அறிகின்றார் அவர் விழி மறைகின்றார் பேரூர் பெருதற்கரிய பிரமானந்தம் அது மகிழ்ச்சியினாலே குருவருக்காலே கிடைக்கூடியது அத்திக பிரமானந்தமும் அது பெருவுதாமும் அதை அடையக்கூடிய அந்த மூச்சுக்களும் வேறு வேற அறிகின்றார் பிரம்மானந்தம் வேறு பெற்ற மூச்சுக்கள் வேறு பிரபஞ்சம் வேறு இப்படி பேதமாக அறிகின்றவர்கள் யாரோ அவர் விழி மறைகின்றார் அவருடைய ஞானக்கான மறைந்திருக்கிற அர்த்தம் அவர்கள் ஞானம் வரலை அவர்களுக்கு இன்னும் அந்த அத்யதானம் சித்திக்கிறோம் அர்த்தம் கூறு அற அவ விரை தாமாய் கூறு அற கூறு கூறன்னா பேதம் பேதமாக அவிகாரம் கூடிய விகாரம் இல்லாமல் இருந்து இருக்கின்ற இறை தாமாய் அத்தகைய பிரம்மஸ்வரமே தம்முடைய உண்மைஸ்வரம் என்று ஊறு அற வருகின்றார் தெரிந்தவர்கள் எந்த ஞானிகளோ எந்த அபியாசிகளோ அவர் உண்மையை உணர்கின்றார் அவர்கள் தான் தத்துவ ஞானத்தை உண்மையாக தெரிந்து கொண்டுள்ளாவார்கள் மற்றவர்களெல்லாம் பேதம் புரிஞ்சு கொள்ளையவர்கள்தான் என்று சொன்னார் ஆகவே தத்துவ ஞானத்தை வந்தோடுன்னு சொன்னால் அவேத பவன் இருக்கணும் வேதபவன் இருக்கிறது இல்லை அந்த அவேத பவனை வரும்போது தான் தத்துவம் வந்து அர்த்தம் அது ஒரு புரட்சி ஞானம் என்பது கருத்து பங்கமில் சீர்பலனுடைய தாதித்தன்பான்மையினே இங்கொருவர்கரி ஒரிதாகி அயாகியது அவ்வியத்தத்தை எங்குமுழதாய் தம்பால் இலங்கிய இலங்கி பேரின்பத்தை தங்களிலே நிறை பெற்ற சாந்தரடைந்திருப்பால் கதையிலே எப்பத்தாவது தத்துவ சத்தியத்தில் ஏழாவது பாட்டு பங்கமில் சீறி பரனுடையது குற்றம் இல்லாமல் பாகுபாள் இல்லாமல் சிறப்பு ஒருந்திய பிரம்மஸ்வரூபத்தினுடையது ஆதித்தன் பான்மையினை அவர் போல சூரியனைப் போல பிரகாசிக்கொண்டிருக்கார் எப்போதும் ஒளிவடிமாக இருக்கார் சூரிய ஒளி ஜட ஒளி அது சேதனொளி அறிவடிமாக ஆதிட்டன் தன் பான்மையினை இங்கு ஒருவருக்கு அறிவு அறியதாகியது இங்கே சாமானிய மக்களுக்கெல்லாம் அறிய முடியாது மூச்சுக்கள் அறியலாமா அவர்களும் தீவிரமான விசாரம் செய்ததை தான் புரிய முடியாது இல்லை பரோட்சமாக தான் இருக்கும் அதனால சாமானிய மக்களால் தெரிந்து கொள்ள முடியாதது அவ்வியத்தத்தை அது எது அது அவ்யத்தம் அடங்கியிருக்கு வெளிப்படாமல் இருக்குது அதோட எங்கு மூளதாய் அது அடங்கியிருக்கன்னா ஒரு மூளை இருக்கு இன்னொரு மூலை இல்லையான எங்கும் இருக்கு வியாபகம் பிரம்மஸ்வரூபம் இது எங்கும் மூளதாய் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மனசில் அந்த யாகபானம் இருக்கு அந்தளவுக்கு அவண்டாக அறிவு உற்பத்தி ஆகும் இது சாதாரண வந்துடுறதில்லை சொல்லலாம் வாயால் வழிய ஆனால் மனசுக்கு வர்றதுன்னு கஷ்டம் தான் எதனாலன்னு சொன்னால் துண்டுப்பட்ட குறைந்த அளவுலேயே மனசு பார்த்து பார்த்து கிரகச்சியே உயிர் போய் கிடக்குது இது புது பாவனை வியாபகமான பாவனை இந்த வியாபமான பாவனையை அப்பயா பலத்தினால்தான் கொண்டு வரணும் சாதாரணமானால் கொண்டு வர முடியாது அதனால இந்த எங்கும் உள்ளதா எங்கும் இருக்கிறதுங்கிற ஒரு பாவனை பரோட்சமாகவே ஏற்றுக்கணும் அப்புறம் தான் அவரோட்சமாக பரோட்சமே பின்பு அவரோட்சம்னா கொள்கை முதல்ல உடன்பாடு போடணும் ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கிட்டால் அப்புறமேலே அப்பயா பலத்தினாலே வர முடியாது இல்லைன்னா வராது வேதாந்தம் படித்து அது நடைமுறைக்கு கொண்டு வராதவங்களுக்கு காரணமே இந்த அகண்ட பாவனை காரணம் பல பேர்கள் படிப்பாங்க செய்வாங்க பாடம் சொல்லுவாங்க அகண்ட பானம் வர்றதில்லை வராதனால கண்டபாவனாலே நல்ல புத்தி கட்டுப்போகுது வேறு வழியில் போயிடுறாங்க அதுதான் காரணம் இந்த அகண்ட பாவனை வந்தால் தான் அத்வேதமாகும் சித்திக்க அது சித்திக்கவே சித்திக்கலாம் என்ன தான் படிச்சுருந்தாலும் சரி பெரிய பெரிய படிப்பாளன் தலைமாடி போடுறாங்க காரணம் என்ன குறுகிய புத்தி போகிறதில்லை அது குறுகிய புத்தி இருக்குது இன்றைக்கி நேரத்தில் அனந்த பழஞ்சானு சம்பாதிச்சு அது சொத்து அதுதான் அதை மாற்றி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதில்லை பண்ணாத காரணம் என்ன என்ன சொல்லுங்கப்பா அது நிஷ்காமணியம் இருந்தேன்னா விளக்கம் கொடுக்கும் அது பரவாயில் அப்புறவட்சம் ஆயிரும் மரக்கூடையாக இருக்கிறதுனால பரவட்சம் முழுசன்னா அப்போ அபரவட்சம் ஆயிரும் அதுக்கு புண்ணியம் செய்யணும் அது மிஸ்காரமாக இருக்கணும் சேமான பானம் இருக்கணும் செஞ்ச புள்ளி அற்புண பாவனை இருக்கணும் செஞ்சாத்தான் வரும் வழியெல்லாம் வரணே வர அதுதான் பெரிய குறை சின்ன குறை இல்லை அப்படி செய்யாத காரணத்தினால்தான் பெரிய மடாதிபதிகள் படிப்பால் தடமாறது காரணம் அதான் காரணம் ஏன்னா படிப்பில் குறைச்சல் இல்லை விளக்கமெல்லாம் குறைச்சல் இல்லை எல்லாம் சரி அடிப்படையில் அந்த நிஷா பண்ணியிருக்கிறது இல்லை அதான் அது இல்லாதனால் அது தடை மாறிடுறாங்க என்ன பண்ணுறது அது செய்யணுமே அந்த மன சம்மதிக்கிறது இல்லை ஐயோ நான் புண்ணியம் செஞ்சு நீ சும்மா செய்கிறதா சம்பளம் வேண்டாம் ம் என்னைய நான் பேசுகிற பேச்சுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க நான் பேர்பட்ட கருத்துக்கள் சொல்கிறேன் என்ன கொடுக்குறாங்க உங்க அப்படின்னு கேட்கறாங்களாம் கேட்குறாங்க சில என்ன கருத்துக்கள் சொல்றீங்க உள்ளதான் சொல்லுறீங்க என்ன புதுசாக என்ன சொல்கிறீங்க சொன்னால் உங்களுக்கு திடமாகுது கேட்குறப்ப புதுசாக தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறது ஒரு புண்ணிமன் நினைக்க வேண்டாம் உங்களுக்கு திடம் ஆகுதுன்னு அது ஒரு லாபம் நினைக்க வேண்டாம் அப்ப நீ அந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு திடப்படும் இல்லைன்னு திடப்படும் இங்கே சின்ன காரியம் பார்த்தாலும் சம்பளம் இருக்கான்னு கேட்குறாங்கல்ல சம்பளம் வேணும் ஏன் இல்லைன்னா என் மாத்திர புத்தி இருக்குது அது என்ன கொடுக்குறாங்க நம்ம என்ன செய்கிறது அது செஞ்சால் போகிறதை கொடுக்கணும் சம்பளத்துக்கு அப்படின் சேவை அனுப்பான்னு இருக்கிறதே இல்லை இல்லாத அந்த காலம் சுத்தமாக ஆகிறதே இல்லை அது அழுகுப்படிஞ்சு கிடக்குது ராகத்தேசம் தான் எப்படி ஞானம் வரும் சேவை தியாகம் பண்ணணும் தான தர்மங்கள்ல சக்தி அனுசாரம் செய்யணும் செய்யக்கூடிய தான தர்மங்கள் புண்ணிய தீர்சார்பணம் பண்ணணும் இதெல்லாம் செஞ்சால் தான் அதனால் சுத்தம்னு போயிரு பணம் கொடுத்தா குறஞ்ச போகுதுன்னு எண்ணம் இருக்குது அப்புறம் எங்கே அதை சுத்தமாக போகுது குறைஞ்சிதான் போகும் இன்னும் நிறையமா அது புண்ணியமாக மாற்றுறோம் அது வீசாகப்பணம் மாத்துறோம் மாத்தாலும் அதெகம் சுத்தம் இல்லாத சுத்தத்தினால ஞானம் உண்டாகும் என்னையா ஞானம் வரப்போகுது பணம் இருந்தால் பலவிதமான சௌகரியம் பண்ணிக்கலாம் விசாக பண்ணிவிட்டாங்க என்ன செய்ய முடியும் சௌகரியம் எதுக்கு பண்ணுறது சொல்லுங்க எதுக்கு பண்ணுற சௌகரியம் இந்த சுகம் விஷயத்தில் வரக்கூடிய சுகம் கொஞ்ச காலம்தான் இருக்கும் அது மட்டும் இல்லை அவசியம் ஆத்ம சுகம் தான் அது கூட விஷயங்கள் சுகம் கிடையாது கிடையாது ஆத்ம சுகம் தான் விஷயம் கிடையாது பாவனையும் ஏற்படாது ஒரு அம்யானம் நாயே எலும்பு கடிச்சிட்டு தாடைகள் ரத்தத்தை போது எலும்பு நினைச்சு எலும்பியே விரும்புதான் அப்படி போனது ரெண்டு காலங்களும் கூட ஆத்ம சுகம் நினைக்க வேணா விஷயங்கள்ல பிரிது வருமான வேண்டாம் சொல்றதில்லை விஷயங்கள் மூலமாக சுகம் வந்தாலும் ஆத்ம சுகம் பானம் இருக்கணும் அப்படி இருக்கும்போது அந்த பாவனை வர வரத்தான் ஆத்மா சுரடிமன்னு நிச்சயம் உண்டானும் சுழடிமன் நிச்சயம் நிச்சயம் உண்டான எப்படி இருக்குது விஷயங்கள் எதுவும் ஆசை போயிட்டுருக்கோம் அப்படி போக போய் விஷயத்துக்கே தேடினாக்க அப்புறம் விஷயங்கள் நமக்கு கிடைக்குமான்னா கர்மத்துக்கிட்டால் தான் கூடி பிரிவங்க இல்லையா கருவேலாம் கூடாது பிரியாது அந்த உண்மையை நமக்கு நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் அது எந்த சுகமாக இருந்தாலும் பிராரத்தோட இருந்தால் தான் கூட்டணும் வகுத்தான் வகுத்த வகை எல்லால் கோடி தொகுத்தா இருக்கும் தூய்த்தறிவது என்ன அனுபவிக்கிற பரார்த்தம் ஒன்று வேணும் சேர்க்கிற பரார்த்தம் ஒன்றும் அனுபவிக்கிற பார்த்தம் ஒன்றும் இது நடைமுறைலாம் பார்க்குறோம் படிச்சிருக்காங்க படிக்கிற பரார்த்தம் இருக்கே வேலை கிடைக்கலையே அந்த பரவ இல்லையே அதுபோல் அதனால் நிஷ்காமண்ணியம் அங்குறது இருக்க அது ஒரு நம்பிக்கை வரணும் நாம் புண்ணியம் செஞ்சு ஈஸ்வரன் கொடுக்குறது அவருக்கு இல்லையா அவருக்கு என்ன கொடுக்குறதுன்னா நம்மகிட்ட இருந்தால் நம்ம சுகமாக இருக்கலாம் அப்படின்னா அந்த சுகம் எங்கேருந்து வந்தது ஏன் வந்தது விசாரம் இல்லாததான் காரணம் நம்முடைய சுகம்தான் பிரமாணம் வேணும்னா அனுபவப்படா சுலுத்தி பார்த்துக்கோங்க சுலுத்தி இல்லைன்னா போகட்டும் தானாக இருக்கும்போது சுகம் ஒன்று நினச்சிக்கிறீங்க ஏதாவது ஒன்று பல விஷயங்கள் அப்போது உங்களுக்கு மனசுலேயே சந்தேகம் திரிக்கிறீங்க அப்போ திரிப்பு எங்கேருந்து வந்தது சந்தோஷங்க சொல்லுங்க அதனால தான் சொல்றது எங்கும் உழவாய் அந்த பாவனை வரணும் தம்பால் இலங்கைய பேரின்பத்தை அது எப்படி இருக்கு தமிழத்தில் வெளியும் கொண்டு பேரானந்தம் அது வேற எங்கேயுமே கிடையாது சுகமங்கள் உலகத்தில் அனுப்பிரமானம் கூட வெளியில கிடையாது பிறகு ஆத்மாவில் தான் இருக்கு அப்படின்னா நிச்சயம் பண்ணணும் நிச்சயம் பண்ணாட்ட மனசு சம்மதிக்க முடியாது இல்லை சம்மதிக்கவே மாட்டான் தங்களிலே நிலை பெற்ற அப்படி நிச்சயம் பண்ண பிறகு தன்னுடைய உண்மை சுவரூபத்தில் இலையாக அடைகிறார்கள் அவர்கள் தான் சாந்தம் சாந்தர் அடைந்திருப்பார் சாந்தர் அவங்கள்தான் அந்த சாந்தர் என்று சொல்லக்கூடிய அவர்கள் அடைந்து இருப்பார்கள் சாந்தம் பெற்றவர்களாக இருப்பார்கள் இல்லைன்னா சாந்தம் வர்றார் சாந்தம் இல்லையாக்க சௌக்கியம் இல்லாத என்ன ஆகவே இல்லை இல்லை தேக்கராஜ் தேகையா திருவாரூர் தேகையா சேப்பாங்க திருவையார் திருவயார் தேகையார் தேகப்படமா சாந்தமில்லாக்க சேக்கியம் இல்லையா தெலுங்கு பாட்டு ஆயிரக்கணக்கான பாடியிருக்காரு அவர் தான் கீர்த்தனைக்கு அதிபதி பல்வேறு சங்கீ கன்னாட சங்கத்துக்கு அவர் தான் தலைவர் ஆயிரக்கணக்கான பாட்டு ராமரமே பாடியிருக்கார் அதனால அப்படிப்பட்ட சாந்தர்கள் அடைந்திருப்பவர்களால் அவர்கள் தான் மேலே சொல்லப்பட்ட பிரம ஞானத்தை அடைவாள வழியா மற்ற அடைய முடியாதுன்னு சொல்ற வீடு விமலமாய்பாரி சுத்தமாக உத்தமம் எனது சாயுஜம் என்பார் மீண்டும் சொல்றார் மேலே சொல்லப்பட்ட விளக்கத்தை வைத்துக் கொண்டு இதுதான் உண்மையாக பொருந்த பொருந்திய மூ மோட்சம் வீடு முத்தி அது விமலமாய் அது எப்படி இருக்குது குற்றம் இல்லாதா இருக்குது மலம் பாவம் மலம் வச்சு ஆவணம் அந்த மூன்று குற்றங்கள் அங்கே இல்லை எங்க எதுவுமே கிடையாது அத்தகைய குற்றங்கள் இல்லாததாயும் பரிசுத்தமதாகி சுத்தம் அது பரிசுத்தமாக ஜவுஜி வரம் என்ன முப்பத்திய தத்துவங்கள் வந்து அசுத்தம் பேர் அது இல்லாதான் பரிசுத்தம் பேர் அப்படிப்பட்ட முழுமையான தூய்மை கொஞ்சம் கூட கலங்கம் கிடையாது கிடையாது சந்திரன் சந்திரனில் இருக்கு கருப்பு கோடு ஏதோ தெரியுது அதுபோல் இங்கே கொஞ்சம் ஏதாவது இருக்குன்னு அர்த்தமும் இல்லை மாயானது அந்த பிரம்மத்த இடத்துல பூந்து இருக்குன்னு அர்த்தமும் இல்லை ஒரு அது உள்ளே போகிறது இல்லை தன் தன்மை தேடாம வேறு தருமா தோட்டத்தை உள்ளே போந்து செயல்படக்கூடிய யோகத்து கிடையாது அப்படியே போகலையா போகுது உள்ளதான் போய் செயல்படுது ஆனாலும் ஒட்டுதல் கிடையாது நில்லையா பண்றாங்க சினிமா காட்சியில் பார்த்துக்கலாம் சினிமா காட்சிகள் எந்த பக்கம் மட்டும் அந்த பக்கமும் தெரியும் திரையில் ஒட்டுதல் பாருங்க ஒட்டிச்சின்னா யாரும் சினிமா பார்க்க மாட்டாங்க அதுபோல் இங்கேயும் பிரம்மத்த இடத்துல ஊடுருவிதான் மாய செயல்படுது ஒட்டுவதில்லை நெருல்ல அப்படி ஒட்டாதனால தான் பிரம்மசரவம் இருக்கு மாயும் செயல்படுது மாயம் இருக்காது அடிப்பட்ட விளக்கம் இதுதான் பரிசுத்தமாகி என்ன சுத்தம் இருக்கு நிர்தந்தமாய் தொந்தம் சம்பந்தப்பட்டது அதான் நிர்லேபன் பந்தமே கிடையாது ஒரு பெத்தமில் பிரம்மரூபத்தில் ஒரு பந்தம் கூட இல்லை அந்த பிரம்மரூபத்தில் பந்தமெல்லாம் பாவனையினாலே அஞ்ஞானத்திலும் வந்து வாசமா எந்த பந்தம் கிடையாது கழுதி கட்டு கட்டவும் இல்லை அவுக்கும் இல்லை மாதிரி தான் கழுத்தில் நிறைய பத்தாம் ஆற்று அடிச்சுக்கிட்டு போகில்ல நீஞ்சி வர வந்ததும் இல்லை அப்படி போலத்தானவருடைய வாசனமாக எந்த பந்தமும் கிடையவே கிடையாது இந்த நிச்சயம்தான் முத்தருடைய நிச்சயம் இதுதான் பிரம்ம நிச்சயம் அப்படி நிச்சயம் வரணும்ன்னா எவ்வளோ விசாரம் பண்ண வேண்டியிருக்கு விசாரம் பண்ணி ஞானம் வந்தாலும் கூட பழை வாசனைகள்லாம் நான் சமாளம் பண்ண பெரிய பாடு பழை சமானம் பண்ணுறது அதுக்கு தான் நிறைய படித்து படிக்க அபியாசம் பண்ணிருக்கு புது வாசனைகள் கொஞ்சம் காலத்தில் வந்துடும் அது ஒரு சாஸ்திரம் படித்தா போதும் எல்லாம் ஒரே மாதிரி தான் சொல்லிட்டு எல்லா சாஸ்திரங்களுமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரும் முடியாது எல்லாம் ஒன்று இந்த பழைய வாசனை ஒத்துக்கிறதே இல்லை அதனால தான் பல்வேறு சாஸ்திரங்கள் படித்து அபியாசம் அவசியம் இருக்கு விசாரதிஷ்ட ஜீவனும் ஒருமும் கிடையாது அப்புறம் அதிஷ்டானத்துக்கு எங்கே இருக்க போது இது அர்ச்சி நடத்திய இந்த ஜீவனுக்கே இல்லை அப்புறம் அரிஷ்ணா எங்கே இருக்குதுன்னு கேட்பாரு அதனால் பேதியாக அடையாத உத்தமம் இது எந்த மாறுதலுக்கு இது மாயா மாயா காரியங்கள் காரியங்கள்லாம் விவகாரம் உண்டு இருந்தாலும் எந்த மாறுதல் அடையிறதில்ல சொப்பனம் போல் சொப்பனத்தில் எத்தனையோ காட்சிகள் வந்தாலும் கூட பார்க்கின்ற அந்த ஆபாச பாகத்தில் எதுவுமே கிடையாது இருந்தாலும் அங்கேயும் சத்தியபூ சோபதி இருக்கிறதுனால பந்தப்பட்டதாக ஒரு பாகனை பண்ணுறேன் ஜாதத்தை வந்து அந்த பாவனை போன பிறகு அவனுக்கே சிரிப்பார் நான் ராஜாவாக இருந்தேன் ஐயா ராஜா ஐயா ராஜா போய என்ன போக பாக்கியம் நினச்சா இன்னும் கூட ஆசையாக தான் இன்னொரு நாளைக்கு தூங்கின பிறகு சொப்பன வந்தால் நல்லது தான் வரமாட்டேங்குது மீண்டும் ராஜாவை போயிடலாம் என்னவோ சொப்பனத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் பார்க்க வச்சுட்டார் ஒரு சம்மந்தம் ஜாகர ஜாக சம்மந்தம் இருக்கிற மாதிரி சொப்பன சொப்பன சம்பந்தம் இருந்தால் எல்லோரும் சுகமாக இருக்கலாம் ராஜாவே ஆயிடுறாங்கல்ல அப்புறம் தூங்க வேண்டியதான் நினைச்சுக்கலாம் முன்னே ராஜாவுக்கு போயிடலாம் அப்புறம் மீண்டு முடி பந்தாக்க அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு மீண்டும் தூங்க போனால் ராஜாவே இருக்கலாம் எப்படி இதை பாருங்க அந்த மாதிரி வைக்கலையே இங்கே தான் ஜாகரோ ஒரு ஜாதகம் ஒரு ஜாதக சமந்த சமயத்தினாலதான் இப்போது சிரமமாக இருக்குது இப்போ வந்த பிறகு விசாரணை பண்ணி பார்த்தா ராஜா இல்லையும் நான் ராஜ்யம் ஆளவும் இல்லை பகவான் இல்லை ஏதோ ஒரு தோற்றம் அவ்வளோதான் எனக்கு நிச்சயம் நிச்சயமாக உண்டாகும் அதே தான் இங்கே பிரம்ம ஜாக்கரத்தில் இதே ஜாகரவஸையில் ஞானிகள் விசாரணை பண்ண பிறகு அது சமாதிக்குடி வந்து பார்த்தா அவளுக்கும் தோற்றம் உண்டு இது இதுவரைக்கும் ஒரு சத்தியமாக தோற்றுச்சு இப்போ வெறும் மித்தை தான் என்ற ஒரு நிச்சயத்தினால அவர்கள் விவகாரம் செய்யும்போது எந்த பந்தத்திலையும் மாட்டிக்காம சாட்சி மாத்திரி விவகாரம் பண்ணுறாங்க இது வெறும் தோற்றம் என்ற நிச்சயம் எப்படி சொப்பனத்திலிருந்து வெளிவந்த பிறகு அது யாருக்காவது அந்த சொப்பனத்தை வரிசாக சொன்னாலும் கூட மித்தியாத்த நிச்சயம் வந்துக்கிட்டே இருக்கும் சத்தி புத்தி வரையே வராது அதுபோல் இவர்கள் விவகாரம் பண்ண காலத்தில் முச்சாதி நிச்சயம் போகவே போகாது விவகாரம் நடக்கும் ஞானத்தின் மகிமை அத்தகைய ஞானமானது அதனால்தான் பேரியா உத்தமம் இது எனது சாகிஜ்யம் என்பார் என்னுடைய சாகித்ய முத்தியம் சாகிஜ்யம் பண்ணால் இங்கே பதமூத்திகளை சேர்க்கப்படாது ஜீவன் அப்படிப்பட்ட ஜீவன் முத்திரை எனது நடுவும் அந்தமும் இழாததொன் ஒன்று ஒன்று ஏதது வெனில் பராமீசனானனான் நீதினை அறி நிமலித்தனாம் வேதமேலனை பெறும் பிறவி பின் பெறாம் பாட்டி நடுவும் அந்தமும் இழாதது ஒன்று இந்த பெரும் சுருபம் ஆதி கிடையாது அனாதி நடுவும் இல்லை அந்தமும் இல்லை முடிவும் இல்லை ஒரு நடுவு இல்லையா அதான் நழுதாக இருக்கிறோமே அப்படின்னா பிரம்மத்துக்கு இல்லை நம்முடைய பாவனைக்கு இருக்கிறதா ஒரு பாவனை வாசாபுரத்தை எதுவுமே கிடையாது ஒரே மாதிரி தான் இருக்காது இங்கே ஆதி நடு அந்தம்னு சொல்கிறதனா விவகார திசைகள் தான் பாரம்பரிய திசைகள் எதுவுமே கிடையாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்படி என்ன சுழிச்சியத்தில் பாருங்கள் ராத்திரி படுத்துக்கு நல்லா தூக்கம் வச்சுக்கோங்க இப்போ தூக்கம் வராத வயசான காலத்தில் சுப்பிரமணியக்கும் நம்ம ஜம்புக்கு தான் வரும் மற்றவங்களே வராது நல்லா தூங்குவாங்க தூங்குனா பா இப்போ தான் படுத்து அதில் முடிஞ்சு வச்சா இருப்பாங்க அதனால சுகமாக இருக்கும் முன்னே சுகம் தெரியாது சுகம் தெரியும் இப்போ விசார காலத்தினால யாத்திரம் ஒன்றை கண்டுபிடிக்கலாம் அப்படி சுகமாக இருக்கும்போது அந்த சுகத்துக்கு ஆதியது நடுவது அந்தமாதிரி சொல்லுங்க பாப்பா என்ன சொல்லுங்க பாப்பா நீங்கள் தான் அனுபவிக்கிறீங்களே என்னை பெரும் அதில் ஆதியும் நடுவும் அந்தமும் இல்லாத ஒன் இல்லாத ஒன்றே ஒன்று ஏது அது எனில் பரம் ஈசன் நான் அதுதான் என்னிடத்தில் உள்ள பிரமஸ்வரமாகியா பிரம்மஸ்வரம் பிரம்மசுவரமாக நீதியில் எனை அறி இப்படிப்பட்ட கிரவமாக எண்ணெய் படி தெரிந்து கொள்வாயாக தச்சு விசாரம் செய்து தெரிந்து கொள்ள வேண்டும் விசாரபூர்வமாக தான் தெரிஞ்சு மொழிய குட்டாம்போக்கில் ஒத்துக்கிறதெல்லாம் கொஞ்ச நாள் தான் நீக்கும் நீதியில் கிரவமாக சாஸ்திரோக்தமாக எணை அறி அறிவாயாக நீல அது மரமில்லாதாயும் நித்தனாம் நான்கு அபாவன் நின்று இருப்பது நித்தம் அப்படி நிறனாம் பேதமில் எண்ணெய் பெறும் அவன்தான் பேதமில்லாத எண்ணெய் அடைவான் இந்த விசாரம் உள்ளவன் தான் கிரமமாக நீதியாக விசாரம் பண்ணுறது தான் என்ன பேதம் இருக்காது பிரபஞ்சம் பிரம்ம ஒன்று தான் இப்போ பிரபஞ்சம் பிரம்மம் ஒன்றுதான் இருக்குது என்று சொல்ல சொல்கிறோமே இது அஞ்ஞான காணும் விசாரத்துக்கு பிறகு வரணும் எப்படி ஒன்று அப்படின்னு சொன்னால் இவருத்த பட்சத்தினால ஒன்றுன்னு ஞாபகம் இருக்கணும் ஒரு சோபாதானம் ஒட்டுதல் இல்லை தோற்ற மாத்திரம் ஜலத்துக்கும் ஒன்றாக தான் தெரியுது இன்னும் சோபாதை பிரன்றாக தெரிஞ்சாலும் கூட காணலுக்கும் ஜலத்துக்கும் சம்மந்தம் இல்லை ஜலகு ஒரு தோட்டம் தான் அப்படி சம்மந்தம் இருக்குமே ஆனால் அங்கே ஈரம் இருக்கணும் ஈரம் கிடையாது பழதிக்கும் பாவம் சம்மந்தமே கிடையாது இப்போ என்ன சம்மந்தம் தெரியுது கற்பீ சம்மந்தம் ஒத்துக்கணும் வாச சம்மந்தம் கிடையாது வாசம்பந்த பிரிக்க முடியாது கற்பீ சம்பந்தம் நான் பிரிக்க வேண்டியது இல்லை விசாரம் பண்ணாலே போயிடுது விசாரதிஷ்டிக்கே அது இல்லை நான் அவ்வளோதான் வேண்டியது இல்லை காணலில் ஜலமில்லையா நிச்சயம் பண்ணிட்டா போகிறோம் அது இல்லாமல் போகுது அப்போ உங்களுக்கு இல்லாமல் மற்றவர்களுக்கு அவங்க நிச்சயம் அவங்களுக்கு இல்லை யார் நிச்சயமா அவங்களுக்கு இருக்கா இல்லைக்காது யார் சாப்பிட்டாங்களோ அவங்க தான் பசி போதும் மற்றவர்கள்லாம் பசி போயிடுமா அப்படி போல் யார் விசாரம் பண்ணுறாங்களோ அந்த காணல் நீரா தோற்ற நீர்ப்பாவனை போயிடும் யார் விசாரம் அதை பழுதியில் பாம்பு இருக்கிற பயபாவனாக போகும் உச்சாரம் பண்ணால் போகுமா போகாதுதான் அதனால தான் தோற்றம் உண்டு அந்த தோற்றம் பிரம்மத்துக்கு அந்நியமாக இல்லை அனநியமாக தான் இருக்குது அப்படின்னா என்ன அது கற்பித்த அனநியம் வாசனியும் சொல்லப்படாது அப்படி சொன்னாக்கா பிரம்ம விகாரி ஆகிரும் பிரம்மம் உருப்புடையதாகிரும் அப்போ அது ஒன்று இது ஒரு அப்படி சொல்ல விசாரித்தனால இந்த நிச்சயம் பண்ணணும் அப்படி பண்ணக்கூடிய நிலை இருந்தாக்க வேதமில் என்னை பெறும் இல்ல பிரஸ்வரமாக எண்ணெய் அடைவான் அவன் என்னையா பயன் பின் பிறகு பெறான் இதன் அதன் பிறகு பிறகு கிடைக்காது அவனுக்கு பிறப்பங்கிறது நீங்க போயிருது எப்ப எப்போ விசாரமோ அப்பயே போயிருது பிறகு என்ன இருக்கு அவன் திருஷ்டிக்கு சரீரம் கிடையாது நம்மள பர்வன் இல்லை போய் உலகத்தார் வீட்டுக்கு தான் விஜயாமுக்தின்னு சொல்லுது இல்லையா அவர் தான் அவ்வளோதான் இப்போ உலகத்தா என்ன ஞானிங்கிறாங்களே அவர் இன்னொரு ரெண்டு போகிறா சாப்பிட்றாருன்னாக்கா ஆமாயா இருக்கு அது ஆரம்பம் இருக்கு ஐயா இப்போ அது செய்யமாக சஞ்சீதம் ஆகாம பிரா மூணும் போயிடுச்சு முன்னொன்று சொல்லியிருக்கு ஒரு ஒன்று மூணு பொண்டாட்டி செத்து போயிட்டான் அது சொல்கிறாங்களாம் இது சின்ன வயசு போகும்போல எப்படி விதை ஒன்று ரெண்டு பொண்டா வயசானவங்க அது போனால் போட்டோம் தான் கல்யாணம் பண்ணான் அது போய் அம்மங்கலம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த பெண்ணை அப்படி கேட்டதை அழுது நான் எப்படி இருக்கிறது அதாவது எப்படின்னா விதை வேணால் கோலம் பூ வைக்கக்கூடாது முட்டை போட்டுக்கணும் இல்லை பந்தி பாடு போகக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடு அதுக்காக அப்புறம் அனுமதிச்சாங்களாம் சரி நீ எது போட்டால் தான் எதோ தான் ஏதாவது சின்ன வயசாக இருக்காங்கன்னா போட்டு வச்சுக்கோ பூ வச்சுக்கோ பந்தி பாடா அப்படியே அனுமதி கொடுத்தாங்களாம் ஊர் பெரியவர்கள் அவனுதான் ஆனால் இல்லையா புருஷனுடைய அப்போ சுகம் உண்டா இல்லை சம்பந்தம் உண்டா எதுவுமே கிடையாது இப்போ என்ன உலகத்தார்கள் விதவை தெரிய உலகத்தார்கள் தெ தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்ச இல்லாமல் தெரியாது தெரிஞ்சவங்க விதவை தான் போனால் இருக்காங்கன்னு சில பேர் சில பேருக்கு அவர் புதுசு இருப்பான் இருக்கு அதான் தா காலத்தில் தாலி கேள் இருக்கு என் பொட்டு வச்சிருக்கா பூ வச்சிருக்கா ஆ அப்போ இல்லையா அப்படின்னு அவங்களும் தெரியும் புதுசாக வந்தவங்களுக்கு பழைய ஆளுக்கும் தெரியும் வெள்ளும் தெரியும் என் பொருத்த செத்து தான் போயிட்டான் பாவம் அழுவா விட்டுட்டாங்க அப்படின்னு அவளுக்கே கொஞ்ச நாள் போனால் வெக்கம் ஏற்பட்டு கழுவிட்டுருவான் ஏய் என்னத்துக்கு இந்த இது அப்படின்னு அதுபோல் யோன்முத்தன் இல்லை அதே தான் இவனி பிரார்த்தம் கிடையாது பாசமாக இல்லவே இல்லை வெஞ்சின பிரார்த்தத்தை இனி அனுபவித்தீரும்போது உபச்சாரம் உலக உலகத்துக்காரருக்காக பிரார்த்தனை இல்லவே இல்லை அவந்துட்டுக்கு உலகி இருக்கிறதாக ஒத்துக்கிறாங்க சரின்னு ஒத்துக்கிறது அதனால் எப்போது சஞ்சிதா ஆகாமியம் போச்சோ அப்போதே பிரார்த்தமும் போயிடுச்சு போன பிரார்த்தம் போனதே தான் அதை வர்த்தகே போலன்னு திஷ்டான் சொல்லுது அது முளைக்காது அனுபவிக்கலாம்ங்கிறது அனுபவிக்க கர்த்தாகவே இல்லைங்கிற அனுபவிக்கிறது எது கர்த்தா போயிட்டானே அகர்த்தா போகத்த அசங்கம் சினிமாத்தில் நான் சொல்லும்போது யார் பிறகு அந்த காரணம் அனுபவிக்குது அது அனுபவிச்சுட்டு போட்டோம் அந்த காரணம் நானா ஆத்மாவா அதனால்தான் இந்த மூன்றும் இல்லாத நிலை இருந்தும் கூட உலகத்தாருக்காக வாரங்கள் சிலது அங்கீகாரம் அடைய வாசமாக ஞானிக்கு பிரார்த்தமும் இல்லை அதனால அவனுக்கு பிறகு அப்பவே போயிடுச்சு உபச்சாரத்துக்காக விஜயமுத்தின் சொல்லி பிறகு விடுபடுகிறான்னு சொல்லப்படுதான் பயன் என்பது பணி பெறுகிற சிவ நிகழ்வில் நிகழ்வு பெற சிறிது இவர் அவனுடைய ஒளி ஒரு ஒளி அசையா இவனதொளி சிறிது இவர் நிகழ்வு பெறுவார் பத்தாவது பாட்டு இதிலே அஷ்ட பிரகாசங்களுக்கும் பிரகாசம் கொடுக்கறது அந்த பிரம்மஸ்வரூபந்தான் என்று சொல்கிறார் இது பல முறை சொல்லியிருக்கு சொன்னாலும் மறந்து போயிருக்கோம் மீண்டும் மீண்டும் திடப்படுத்திக்க வேண்டியது தான் அஷ்ட பிரகாசங்கள் சூரியன் சந்திரனுக்கெல்லாம் பிரகாசம் கொடுக்கறது அந்த பிரம்மஸ்வரூபந்தான் இது சுயவொலி கிடையாது சொல்லான் அக்னி அக்னி ஒலியும் பெருவி ரவிசாரமாக பெரிய உருவமாக இருந்து கொண்டு இந்த உலகத்துக்கு ஒளி கொடுக்கக்கூடிய சூரியனும் சசி சந்திரன் இரவு நேரங்களில் சந்திரனும் உழு நட்சத்திரங்கள் மின் மழை வரக்கூடிய மின்னலும் அடைய இந்த ஐந்து ஒளிகளும் சிவன் நிகழ்வில் நிகழ்வு பெற அந்த பிரம்மஸ்வரூபத்தில் இடத்திலே விளங்குமாறு பெறுகிறது சிறிதும் இந்த பிரம்மஸ்வரூபத்தின் சம்பந்தம் இல்லைன்னா சிறிது கூட இந்த அஞ்சு ஒளிகள் வெளிப்படாது நிகழார் அவனுடைய ஒளி கொழு அவனுடைய அந்த ஒளியை கொண்டுத்தான் ஒரு ஒளி திகழும் இந்த அஞ்சில் ஒரு ஒளியாவது விளங்கும் அசையா இவனது ஒளி சிறிது பெரில் எங்கு நிறைந்த பரம்பொருள் ஆடாமல் அசையாமல் இருக்கு அதனுடைய ஒளியானது சிறிது பெறில் சிறிதி பெற்றாலும் கூட இவர் நிகழ்வு பெறுவார் இவருக்கு விளக்கம் ஏற்படும் இது என்ன இது சூரியன் தான் இருந்து சந்திரன் வந்ததாகவும் பூமி வந்ததாக சொல்கிறாங்கன்னா அவர்களுடைய ஆராய்ச்சி அந்த அளவு தான் அது லௌகிக ஆராய்ச்சி சூரியன்லேருந்து பூமி வந்தது பூமியில சந்திரன் போச்சான் சூரியன் இருந்து வந்தது அது அப்படியே வந்துருச்சான் அது மட்டும் வரும்போது இது மாறக்கூடாது ஒண்ணும் இல்லாத தங்கச்சி கலகாம உள்ளாக்கியம் இல்லாத ஊருக்கு இழுப்பவும் சக்கர அப்படிங்கிற மாதிரி வேதாந்த வழக்கம் இல்லாத ஊர்கள் அது பெருசாதான் தெரியும் அத்வேத கருத்துக்கள் விளக்கமான பிறகு அவர்களுக்கு அது பெரிய தெரியவில்லை விவேகானந்தர் உலகம் முழுவதும் அத்வைத கருத்தை தான் பரப்புனார் திவேத கருத்தை பரப்புன ஆனால் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டவரெல்லாம் மேன்மக்கள் சாமானிய மக்கள் இல்லை பெரும்பெரி பண்டிதர்கள் படிப்பாளிகள் அவரே ஏற்றுக்கொண்டார்கள் சாமானிய மக்கள் தெரியாது அதனால வேதாந்தம் மேன்மக்கள் கூறியதில் கீழ் மக்களுக்குரியதல்ல இது வியாபாரத்தில் வைர வியாபாரம் போல் படிப்பில் பெரிய படிப்பு பட்ட படிப்பு அந்த படிப்பு படித்தா உத்தியோகம் கிடைக்குது இது என்ன உத்தியோகம் கிடைக்குதுன்னு சொன்னால் உத்தியோகம் எதுக்கு சுகத்துக்கு இங்கே சுகத்துக்கு தான் இந்த படிப்பு செய்கிறது துக்கம் ஒன்றும் இல்லையா அது அது வந்து ராத்திரி போல் அலைச்சல் பட்டு சுகம் இது அலைச்சல் படாமல் கிடைக்குது ஒருத்தர் உக்காந்து ஆனந்தமாக இருக்கலாமே காசு ஆனந்தம் எது அது காசு கொடுத்த ஆனந்தம் இதுக்கு விவேகம் வேணும் வைராக்கியம் வேணும் சாமான்யம் வந்துடுமா வெளிப்போக்கில் பார்க்கும்போது அது மயக்கம் அது அந்த படிப்புக்கு எவ்வளோ கௌரவம் இருக்குது எவ்வளோ பண்ணால் போகபாக்கியம் இருக்குன்னா போகபாக அனுபவம் சுகம் இருக்காது எங்கேருந்து வந்தது ஆத்ம சுகம் அது வெளியில் எங்கேயாவது சுகம் இருந்தேன்னா அது ஒத்துக்கலாம் இது கிடையாது அப்புறம் அந்த ஆத்ம சுகத்தான் நாம் அனுவிக்கிறோம் அப்படிங்கிற இந்த விசாரம்லாம் பண்ணும்போது இதை விட பெடி படிப்பு எங்கே இருக்குது சொல்லிப்பா ஏதாவது இவரது அங்கெல்லாம் சொல்ல மேல்படுது உள்ளதாக கேட்பாங்க கீழே கீழே பண்ணது யார் தெரியும் இது சொன்னாலும் அவளுக்கு புரியாது அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க மனப்பரிமா இல்லை சொல்கிறதுக்கு ஆளும் இல்லை அதனால் இந்த ஒளி அவர்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறதுக்கு சொல்ல முடியுமா சொ அந்த ஒளிக்கு அந்த ஒளியானது எதை கொடுக்கு தெரியுமா சூரியனுக்கும் வருது அதுக்கும் ஒளி கொடுக்க ஒளி கொடுக்கிறது சூரியனுக்கு பிரகாசம் தான் சந்திரன் இருக்க அது ஒளி வீடு பற்றி எறியது அது மின்னல் அப்புறம் நட்சத்திரம் தெரியுது ஆகாசத்தில் ஆகவே ஆத்ம இப்ப சொல்லப்பட்ட அஞ்சு ஒளிகளை பிரகாசிக்க இதே போலதான் இது முயற்சி வளைப்பட்ட சேதனம் இது கூடசன் கூடசன் அளவுக்கு தான் அது எப்படி சினிமா தேர்தலில் சிறைய அளவுக்கு தான் இருக்கு அதிகமேல காட்சிக்கு தெரியும் அப்படி போல இங்கே தாசாந்தத்தில் வியாபாரிக்கிற சேதனத்தினுடைய ஒளியானது இப்ப நீங்க சொன்னதை வச்சுக்கணும் அந்த பல்ப் மாதிரி இருக்கு அந்த ஒளி வந்தவுன்ன அது மின்சாரமானது ஒளியாக மாறுது அப்படி போல இந்த ஆத்ம பிரகாசமாக சூரியன் ஆகிய பல்பில் சம்மந்தப்படும் போது ஒளியாக சந்திரனாகிய சம்மந்தப்படும் போது ஒளியாக மாறுது மின்னல சம்மந்தப்படும் நட்சத்திரம் சம்மந்தமும் நட்சத்திரமாக வருது அதே அக்னி சம்மந்தம் அங்கினியாக தோற்றுது அதே ஒலிதான் அது சம்பந்தம் ஏற்படலைன்னு சொன்னால் இது ஒளியே கிடையாது அது ஏன் இப்போ சூரியன் பல சூரியன் வரலாமில்ல ஒன்றும் போதும் இல்லை இப்போ நம்ம வீட்டில் ஒரு விளக்கு எரிக்கிறோன்னா தேவையில்லாமல் இருப்போமா இப்போங்க அஞ்சாறு வேலைக்கு வேண்டியது இருக்குது எரிச்சோம் ஓ படிக்கல என்னத்துக்கு ஒரு லைட்டு போகிறதா இப்போ ராத்திர